தத்து சரப்ரமணே நமக ஓம் தத்து சத் பரப்பிரம் குருவே நமக ஆனை முகநாறு முகநம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணியை உள் நாடு உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே தற்ம்பலம் சென்ற வகுப்பில் கர்மங்களை பற்றி விரிவாக பார்த்தோம் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மகாண்டத்தில் இருக்கின்ற கர்மங்களை பற்றி விரிவாக பார்த்தோம் கர்ம பலனை கொடுப்பவர் ஈஸ்வரன் என்பதையும் அவரே பலதாதா அதாவது பலனை கொடுப்பவர் என்பதையும் நம்ம பார்த்தோம் கர்ம பலனை கொடுப்பவர் ஈஸ்வரன் என்பதையும் அவரே பலதாதா அதாவது பலனை கொடுப்பவர் என்பதையும் நம்ம பார்த்தோம் சென்ற வகுப்பு அவரவர்களுக்கு உரிய அதாவது வர்ணம் ஆச்சிரமங்களுக்கு உரிய கர்மங்களை செய்வதே தவம் என்பதையும் பார்த்தோம் அவுகவுக வர்ணம் வர்ணம்னா ஜாதின்னு அர்த்தம் ஆச்சிரமம் ஆச்சிரமத்திற்கு உரிய கர்மங்களை செய்வதே தவம் என்ற என்பதையே நம்ம பார்த்தோம் வர்ண ஆச்சிரமங்களில் உரிய கர்மங்களை செய்வதே தவம் என்பதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தவம்னாலே எவ்வளவோ உடம்பையும் வருத்தி ரொம்ப மனது இந்திரியங்களை கட்டுப்படுத்தி இருப்பது அல்லவா தவம் அப்படி இருக்கும்போது வர்ண ஆசிரமங்களை கடைபிடிப்பதே தவம் என்பது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு ஒரு உதாரணமா ஒன்று பார்க்கலாம் கொங்கண சித்தர்ன்னு ஒருத்தர் இருந்தார் கொங்கணர்ன்னு ஒருத்தர் சித்தர் அவர் எப்பயும் தவம் பண்ணிக்கிட்டு தியானத்தில் இருந்திருக்கிறார் ஒரு காலத்தில் அவர் தியானத்தில் இருக்கும்போது மரத்தடியில் தியானத்தில் இருக்கும்போது மரத்தில் இருந்த அந்த கொக்கு வந்து இவர் மேலே மலஞ்சி அழி கழித்திருச்சு கழிச்சிருச்சு மலங்கழித்த உடனே இவர் மேலே பார்க்குறார் மரத்து மேலே இருக்கக்கூடிய அந்த கொக்கை பார்க்குறார் கொக்கு வந்து பசுமமாக போச்சு அதாவது சாம்பலாக போச்சு தெரிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு இவருக்கு தவ இருந்திருக்கு தவ வலிமை இருந்திருக்கு யாருக்கு கொங்கு இருக்கு அப்போ இவர் கொஞ்சம் பெருமையாக இருந்திருக்குறார் பெருமைப்பட்டார் பரவாயில்ல நமக்கு இந்த தவ வலிமை எல்லாம் இருக்குன்னு சொல்லி பெருமையா இருந்தார் அப்படி இருக்கும்போது அவர் பிச்சைக்கு போறார் பிச்சைக்கு போகும் போற போறார் ஒரு வீட்டுக்கு போறார் வீட்டுக்கு வந்து திருவள்ளுவர் வீட்டுக்கு போறார் அப்ப வாசுகி அம்மையார் இருக்கிறார் திருவள்ளுவருக்கு உணவு பரிமாறிக்கொண்டு அங்கே பனிவடை பண்ணி கொண்டு இருக்கின்ற கொங்கண சித்தர் வாசலில் இருக்கிற வாசுகி அம்மா ஒன்று கண்டுக்கிறவில யார சித்தரை கொங்குண சித்தரை திருவள்ளுவருக்கு கணவருக்கு எல்லாம் பனிவடையெல்லாம் முடிந்து முடித்த பிறகு கொங்கணரை வந்து வெளியே பார்க்குற வாசல்னு பார்க்குற கொங்குண சித்தருக்கு கோவம் வந்துருச்சு நேர வரைக்கும் என்னைய வாசலில் காக்க வைத்திருக்கின்றாயே என்று நினைத்து கோபம் வந்துருச்சு ரொம்ப கோபத்தோடு அந்த திருவள்ளுவருடைய மனைவிய வாசுகிய பார்க்கற வாசிக்கி உடனே சொல்லுகின்றாள் குக்கனை நினைத்தனையோ கொங்கணவா அப்படிங்கிறார் நம்ம வந்து கொக்கை பார்த்து கொக்கு எரிந்து விட்டது என்ற அந்த நிகழ்வானது வாசுகிக்கு எப்படி தெரிந்தது இன்று இவர் ஆச்சரியப்பட்டு போனார் ஆச்சரியப்பட்டு கேட்குறார் யாரை கேட்குற வாசுகி அம்மையார கேட்குற அதுக்கு அம்மையார் சொல்கிறார் என்னுடைய கடமை என்னுடைய தர்மம் கணவனை பேணி காப்பது அவளுக்கு நான் பணிவடை பண்ணி கொண்டு இருக்கின்றேன் என்னுடைய கர்மாவ வர்ண ஆச்சிரமத்துக்கான கடமையை நான் செய்கின்றேன் அதுவே எனக்கு தவமாக இருந்து எனக்கு சக்தியை கொடுத்திருக்கிறது என்று வாசுகி அம்மாள் அப்படியே இருந்த கொங்குண சித்தர் தூரம் போகிற கொஞ்ச தூரம் போன பிறகு தர்மவியாதன் ஒருத்தர் இருக்கிறார் தர்மவியாதன்னு ஒருத்தர் அவர் வீட்டுக்கு போகிறார் அவர் வந்து பார்த்து அது கொங்குனரை பார்த்து தர்மவியாதன் என்ன சொல்கிறார் வாங்கசாமி கொங்கணசாமியை வணங்கி வாசகியம்மையார் பார்த்திங்களா அவங்க நல்லா இருக்கிறாங்களா என்று நல்லா விசாரித்தார் யாரு தருமவியாதன் கொங்குணரை பார்த்து கேட்குறார் நம்ம வாசுகிய பார்த்தது தருமவியாதனுக்கு எப்படி தெரியும்னு இவர் ஆச்சரியப்பட்டார் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குற தர்மவியாதன் சொல்கிறார் என்னுடைய தாய் தந்தையருக்கு அவருக்கான கடமைகளை நான் செய்கின்றேன் அதுவே தவம் அந்த தவ வலிமையினால் எனக்கு இந்த சக்தியெல்லாம் கிடைத்திருக்கின்றன என்று சொல்லுகின்றார் இந்த ரெண்டு இந்த கதையை நம்ம எதுக்கு பார்த்தோம்னு கேட்டால் வர்ண ஆச்சிரமங்களை கடைபிடிப்பதே தவம் என்பதற்கு இந்த உதாரணமாக இந்த கதையை நம்ம பார்த்தோம் இதற்கு அடுத்தார்பல்ல நம்ம பக்தி என்பதை நம்ம பார்க்கலாம் கர்மத்தை பார்த்தோம் அடுத்து பக்தி அதுக்கு அடுத்தது ஞானம் இன்றைய வகுப்பில் பக்தி என்றால் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம் கண்ணுக்கு தெரிகின்ற புகையைக் கொண்டு கண்ணுக்கு தெரியாத நெருப்பு உண்டு என்று அறிவது போல் அதாவது கண்ணுக்கு தெரிகின்ற புகையைக் கொண்டு நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறோம் புகை மட்டும் தெரியுது கண்ணுக்கு தெரியாத நெருப்பு உண்டு என்று நம்ம அறிந்து கொள்வது போல் இதுக்கு அனுமான பிரமாணம்னு சொல்லுவாங்க காணப்படுகின்ற உலகை கண்டு கண்ணுக்கு தெரியாத கடவுளும் உண்டு என்று அறிதல் வேண்டும் உலகம் வந்து நமக்கு பார்க்குறோம் கண்ணால் பார்க்குறோம் உலகம் கண்ணுக்கு தெரிகிறது கண்ணுக்கு தெரியாத கடவுளும் உண்டு என்று அறிதல் வேண்டும் எப்படி புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்குன்னு தெரிந்து கொண்டோமோ நெருப்பை பார்க்கல புகதேன்னு தெரியுது நெருப்பு இருக்குன்னு தெரிந்து கொண்டோம் உலகத்தை பார்க்குறோம் கடவுள் தெரியலை அதனால் கடவுள் இல்லைன்னு சொல்லலை இல்லைன்னு சொல்ல முடியாது கடவுள் இருக்கின்றார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நெருப்பு இல்லாமல் புகை உண்டாகாது போல கடவுள் இல்லாமல் உலகமும் உண்டாகாது தெரிஞ்சுக்கிறோம் நெருப்பு இல்லாமல் புகை உண்டாகாதது போல் கடவுள் இல்லாமல் உலகமும் உண்டாகாது நம்ம சாதாரணமாகவே சொல்கிறோமே நெருப்பு இல்லாமல் புகையாதுப்பா அப்படிங்கிறமும் இல்லை கடவுள் இல்லாமல் உலகம் உண்டாகாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ கட்டிடம் உண்டாவதற்கு அதற்கான மணல் செங்கல் கல் ஜல்லி சிமிண்டு மற்ற பொருள்களும் தமக்கு தேவையாக இருக்கின்றன ஒரு கட்டடம் கட்டணும் அது உண்டாகணும் அப்படின்னா அதற்கு மணல் செங்கல் கல் ஜல்லி சிமெண்ட்டு மற்ற பொருள்கள்லாம் தேவையாக இருக்கின்றது அப்பொருள்களுடன் அதை கட்டுவதற்கு கொத்தனார் எனப்படுகின்ற அறிவுள்ளவனாகவும் ஆற்றல் உள்ளவன் ஆற்றல்னு சக்தி உள்ளவனாகவும் உள்ள ஒரு மனிதன் தேவை அந்த பொருள்களுடன் அதை கட்டுவதற்கு அறிவு வேணும் ஆற்றல் சக்தி வேணும் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தேவை அதை அதுதான் நம்ம சொல்கிறோம் இன்ஜினியருங்கிறோம் அந்த மனிதன்தான் கட்டிடத்தை கட்டி முடிக்கின்றான் அப்படிப்பட்ட கொத்தனார் தான் கட்டிடத்தை கட்டி முடிக்கின்றான் அதை நம்ம பார்க்குறோம் மேலே உள்ள மணல் முதலிய முதலிய வகை தானாக கட்டிடம் ஆகிவிடாது மேலே பார்த்தோம்ல மணல் செங்கல் கல் ஜல்லி சிமிண்டு இது மட்டும் இருந்தால் அதான் கட்டிடம் ஆயிடாது கட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கணுங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம் அதான் ஆயாது கட்டிடம் ஆகாது அதுபோல் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் பூமி முதலிய பொருள்கள் பொருள்கள்னால் அவயவம் உறுப்பு அப்படிப்பட்ட அது உடையனவாய் இருக்கின்றன சூரியன் இருக்கிறார் சந்திரன் நட்சத்திரம் பூமி முதலிய பொருள்கள் எல்லாம் அவயவமுடையதாய் அவயமான உறுப்புன்னு சொல்லலாம் பொருள்னு சொல்லலாம் அப்படிப்பட்டதாக இருக்கின்றன அது காரிய பொருளாகும் காரிய பொருளாக உற்பத்தி ஆன பொருள்னு அர்த்தம் கட்டடம் எப்படி காரிய பொருளோ அப்படி சூரியன் முதலிய பிரபஞ்சங்கள் காரிய பொருளாம் கட்டடம் எப்படி காரியமாக கட்டி முடித்த பிறகு காரியம் முடிஞ்ச பிறகு கட்டடம் உற்பத்தி ஆச்சோ அதேபோல சூரியன் நட்சத்திரம் சந்திரன் இப்பூமி முதலியவைகள் காரியப் பொருளாக இருக்கின்றன அப்படி சூரியன் முதலிய பிரபஞ்சங்கள் காரியப்பொருளாம் காரியப்பொருளாய் இருப்பதால் கர்த்தா செய்பவன் ஒருவன் இருந்தே காரியப்பொருள் எது இருக்கிறதோ அதை செய்வன் கர்த்தா கர்த்தான்னு செய்வன் அர்த்தம் செய்வன் ஒருத்தர் இருந்தாத்தே இந்த காரிய பொருள் உண்டாயிருக்கும் என்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த கர்த்தாவானவர் யாரு உலகத்தை உற்பத்தி பண்ணுன சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் பூமி இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ணுன அந்த கர்த்தாவானவர் ஒருத்தர் இருந்தே ஆக வேண்டும் அந்த கர்த்தாவானவர் அப்படிப்பட்ட கர்த்தாவானவர் நம்மளுடைய அறிவுக்கோ நம்மளுடைய ஆற்றலுக்கோ அவள் அறிய முடியாதவராயிருக்கிறார் உலகத்தை படைத்தவர் நம்மளால் அறிய முடியுமா நம்மளுடைய அறிவுக்கோ ஆற்றலுக்கோ எட்டாதவராக இருக்கின்றார் அதனால் அவரை கடவுள் என்று சொல்லப்படுகிறார் அதனால் அவரை கடவுள்னு நம்ம சொல்கிறோம் ஆக கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறாருன்னு பார்க்குருக்கோம் அவருக்கு பெயர் இன்னது தான் என்றும் இன்னதுதான் என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடாமையால் சொல்லக்கூடாமையாய் இருத்தலால் மதவாதிகள் தம் தம் புத்திக்கு பெயரும் உருவமும் கற்பித்து கற்பனை செய்து கூறுகின்றனர் அந்த கடவுளுக்கு பெயர் வந்து அந்த கர்த்தாவுக்கு பெயர் வந்து இன்னது என்றும் பெயர் இன்னதென்றும் உருவம் இன்னதென்றும் குறிப்பிட்டு சொல்ல முடியாததுனால ஒவ்வொருத்த ஒவ்வொரு மதவாதிகளும் அவரவர்களுக்கு புத்திக்கு எட்டியவாறு ஒரு பெயரும் ஒரு உருவமும் கற்பித்து கற்பனை செய்து சொல்லுகின்றனர் அவ அந்தந்த மதவாதிகள் கடவுளுக்கு ஒவ்வொரு பேரும் அவத்துக்கிட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார் அதை மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் இதனையே ஒரு நாமம் ஒரு உருவம் இலாருக்கு ஆயிரத்திருநாமம் பாடி தெல்லேனம் கொட்டோமோ என்று திருவாய் மலர்ந்து அருளி இருத்தலால் நங்கு தெரிந்து கொள்ளலாம் மாணிக்க வாசகர் என்ன சொல்ற ஒரு நாமம் ஒரு உருவம் விழா இருக்கு ஆயிரநா ஆயிரம் திருநாமம் பாடி தெல்லேனம் கொட்டோமோ இன்று திருவாயும் மலர்ந்து அருளி இருத்தலால் நன்கு தெரிந்து கொள்ளலாம் இறைவனுக்கு ஒரு நாமமும் ரூபமும் இல்லாதவருக்கு ஆயிரம் திருநாமம் இருக்குன்னு நம்ம மாணிக்கவாச சொல்றதை நம்ம கவனிக்கணும் அதுக்கடுத்து கடியாரமானது சரியாக காலங்களை நமக்கு காண்பிப்பது போல சூரியன் முதலிய பொருட்கள் தவறில்லாமல் உதயமாகி உதயமாகியும் ஒடுங்குவதாயும் உள்ளது கடியாரம் வந்து சரியாக காலங்களை நமக்கு காண்பிக்கிறது போல சூரியன் முதலிய பொருட்கள் தவறில்லாமல் உதயமாகிறது ஒடுங்குவதாயும் உள்ளது நவக்கிரகம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்பது கோள்களும் தம் தும் பாதைகளில் அதற்கான வேகத்தோடு சுற்றி கொண்டு இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்ற ஒன்பது கோள்களும் தம் தும் பாதைகளில் அதற்கான வேகத்தோடு சுற்றி கொண்டு வைத்து செய்யப்பட்ட இராட்டினமானது ஒரே தூரத்தில் சுற்றுகிறது ஆங்கிலில் மாட்டப்பட்ட ராட்டினம் வந்து என்ன செய்து ஒரே தூரத்திலும் சுற்றி கொண்டு இருக்கிறது ஆங்கில் இல்லாமல் உற்பத்தியான அதற்கான தூரத்தில் அதே வேகத்துடன் இயங்குகின்றன ஆங்கில இல்லாமல் உற்பத்தியான நவக்கிரகங்கள் அதற்கான தூரத்தில் அதே வேகத்துடன் இயங்குகின்றன இதெல்லாம் யார் இதனுடைய சக்திங்கிறது சுழவர இவ்வாறு நடைபெறும் காரணமான புருஷன் நம்மை விட பேரறிவுடையவனாயும் அளவு கடந்த வல்லமை உடையவனாயும் இருத்தல் வேண்டும் ஒரு நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய புருஷன் ஒரு கர்த்தா நம்மை மே பேரறிவு உடையவனாகவும் பேரறிவு நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் சிற்றறிவு பேரறிவு உடையவனாயும் அளவு கடந்த உடையவனாயும் இருத்தல் வேண்டும் அவனே ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகின்றான் அவனத்தை ஈஸ்வரன் என்று சொல்லப்படுகின்றான் மண் நீர் நெருப்பு வாயு முதலிய பொருள்கள் காரியமாய் இருத்தலால் அவற்றிற்கு கர்த்தாவானவன் எல்லா இடங்களிலும் இருத்தல் வேண்டும் மண் நீர் நெருப்பு வாயு முதலிய பொருள்கள் காரியமாக இருக்கிறது இதெல்லாம் உற்பத்தியாக இருக்கிறது அவற்றிற்கு கர்த்தாவானவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் இவ்வாறு பேரறிவு பேராற்றல் வியாபகம் உடையவனே ஈஸ்வரன் வியாபகம்னா எல்லா இடத்திலும் இருப்பவனே ஈஸ்வரன் பேரறிவு எல்லாவற்றையும் அறிபவன் பேராற்றல் சர்வ வல்லமை புரிஞ்சியவன் சர்வசக்திமான சொல்வார்கள் வியாபகம் உடையவன் எவனோ எவனோ அவனே ஈஸ்வரன் அவனே கடவுள் என்று சொல்லப்படுகின்றார் சிலந்தி பூச்சியானது தன்னிடத்தில் தோன்றும் நூலிருக்கு தானே முதல் காரணம் நிமித்த காரணமாய் இருத்தல் போன்று ஈஸ்வரனும் உலகத்திற்கு முதல் காரணமும் நிமித்த காரணமாகவும் இருக்கின்றான் சிலந்தி பூச்சி இருக்குது தன்னிடத்துலேருந்து அந்த எச்சியை கொண்டு வந்து அதே நூல் வருது அந்த நூலை வந்து இதே பின்னி சிலந்தி கூடு உண்டாகிறது சிலந்தியே அதுக்கு முதல் காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கின்றது அதே போல் ஈஸ்வரனே உலக உற்பத்திக்கு முதல் காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கின்றான் உலக உற்பத்திக்கு ஈஸ்வரன் முதல் காரணம் நிமித்த காரணம் அதனால ஈஸ்வரனை ஜகத்து யோனி என்று சொல்லப்படுகின்றான் சொல்லப்படுகின்ற சொல்லப்படுகின்றான் ஈஸ்வரனுக்கு ஜகத்து யோனி என்று சொல்லப்படுகின்றான் முதல் காரணம் நிமித்த காரணம்னா என்னன்னு ஒரு குடம் இருக்கு குடம் வந்து உண்டாவதற்கு முதல் காரணம் மண் அப்போ நிமித்த காரணம் எதுன்னு கேட்டால் குயவன் இந்த ரெண்டு இருந்தாலும் பார்த்தா துணை காரணம்னு ஒன்று வேண்டும் தண்டு சக்கரம் இதுகெல்லாம் இருந்தாத்த அந்த குயவன் வந்து அதை பயன்படுத்தி மண்ணை குடமாக ஆக்குவான் அதனால் அதை போல ஈஸ்வரன் முதல் காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கின்றான் சிலந்தி பூச்சியானது தன்னிடத்து தோன்றிய நூலினது இருப்பிற்கும் ஒடுக்கத்திற்கும் தாரண தானே காரணமாய் இருத்தல் போல ஈஸ்வரனும் தன்னிடத்து தோன்றிய உலகத்தினதுக்கு இருப்பிருக்கும் ஒடுக்கத்திற்கும் தானே காரணமாயிருக்கின்றான் சிலந்தி பூச்சி தன்னிடத்தில் தோன்றிய அந்த நூலினுடைய இருப்பு ஒடுக்கம் ஒடுங்கிறது இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது சிலந்தி பூச்சி அதே இந்த உலகத்தினுடைய உரு இருப்புக்கும் அதனுடைய ஒடுக்கத்துக்கும் காரணமாய் ஈஸ்வரன் இருக்கின்றான் இந்த உலக படைப்பானது கங்கா பரவாகம் போல அனாதியாக நடைபெற்று வருகின்றது இந்த உலகத்தினுடைய படைப்பு வந்து கங்கை பிறவாகம் கங்கையில் கங்கை நிதியில் நீர் வருவது போல் அநாதியாக இந்த படைப்பு வந்து கொண்டே இருக்கின்றது இந்த உலகத்தினுடைய படைப்பு ஒவ்வொரு காரியமும் யாதாவது ஒரு நிமித்தம் பற்றியே செய்யப்படுகிறது என்பது யாவரும் அறிந்த விஷயம்தான் ஒவ்வொரு காரியமும் ஏதோ ஒரு நிமித்தமாகத்தான் செய்யப்படுகிறது அப்படின்னு எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம் சும்மா காரியம் இல்லாமல் வரமாட்டாங்கன்னு சொல்கிறோம்ல அதே போல ஒவ்வொரு காரியமும் நடக்கிறது ஏதாவது ஒரு நிமித்தத்தினால்தான் கடை நடக்கிறது வைத்தியக்காரனும் கூட நிமித்தம் இல்லாமல் ஒன்றையும் செய்வதில்லை வைத்தியகாரனும் கூட ஏதாவது ஒரு நிமித்தம் இல்லாமல் காரணம் எதையும் செய்வது இல்லை உலக படைப்புக்கு எதுக்கு சொல்றார் உலக படைப்புக்கு உலக சிருஷ்டிக்கு ஒரு கா நிமித்தம் இருக்க வேண்டும் அந்த நிமித்தத்தை சாஸ்திரங்கள் ஜீவர்களது கர்மங்கள் என்று கூறுகின்றன உலகத்தினுடைய படைப்புக்கு ஒரு நிமித்தம் ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணம் அந்த அந்த நிமித்தத்தைத்த சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றது ஜீவர்களுடைய கர்மங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுகின்றன யாதொரு நிமித்தம் இல்லாமல் ஈசன் உலகை படைத்தான் என்பது யுக்திக்கு பொருந்தாது யாதொருக்கு நிமித்தம் இல்லாமல் யாதொரு காரணம் இல்லாமல் ஈஸ்வரன் உலகத்தை படைத்தான் என்பது யுக்திக்கு பொருந்தாது இப்போ நீதிபதி விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாதி பிரதிவாதிகளை விசாரித்து தண்டிப்பதும் தண்டிக்க வேண்டியவரை தண்டித்தும் விடத்தக்க வேண்டவரை விடத்தக்கவரை விட்டும் விடுவது போல நீதிபதி என்ன சொல்கிறாரு அவருக்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாதி பிரதிவாதிகளை விசாரித்து தண்டிக்க வேண்டியவர்களை தண்டித்தும் விடத்தக்கவரை விட்டும் விடுவது போல பரமேஸ்வரனும் ஜீவர்களது கண்மங்களுக்கு ஏற்றவாறு தனு கரண புவன போகங்களை தருகின்றான் இந்த பரமேஸ்வரனும் ஈஸ்வரன் என்ன செய்ய ஜீவர்கள் கன்மத்துக்கு ஏற்ற பிரகாரம் தனு கரண புவன போகங்களை தருகின்றார் தனு என்றால் உடம்புன்னு அர்த்தம் கரணம் என்றால் கருவிகள் என்று பொருள் கருவிகள் ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்கள் இவைகள்லாம் கருவிகள் புபனம் என்றால் உலகம் போகம் என்றால் அனுபவிக்கின்ற போகபோக்கியங்கள் இவைகளெல்லாம் ஜீவர்களது கர்மங்களுக்கு ஏற்றாற்போல ஈஸ்வரன் கொடுக்கின்றான் இந்த நான்கனையும் கொடுத்து அரளிய பரமேஸ்வரனை நாம் உயர்நிலை அடையும் பொருட்டு திரிகரண சுத்தியாக மனம் வாக்கு காயம் இவைகளால் வணங்குவோ ஆக இந்த நான்கினையும் கொடுத்திருக்கக்கூடிய பரமேஸ்வரனை நாம் உயர்நிலை அடையும் பொருட்டு திரிகரண சுத்தியாக மனம் வாக்கு காயமும் இவைகளால் வணங்குவோமாக பரமேஸ்வரன் செய்துள்ள உபகாரத்தை உள்ளவாறு அறிந்த இடத்துதான் பக்தி பூரணமாக நிரம்பியிருக்கும் இப்போ பரமேஸ்வரன் செய்துள்ள உபகாரம் நன்மையை வந்து நம்ம உள்ளவாறு அறிந்து கொண்டால்தேன் அவரிடத்துல பக்தி வந்து நமக்கு பூரணமாக இருக்கும் பக்தி பூரணமாக இருக்கும் அவர் நமக்கு நல்லதுதான் செய்கிறார் இப்போ இப்போ தந்தை இருக்கிற தந்தை வந்து பிள்ளையை கண்டிப்பதும் அவனை நல்வழிக்கு கொண்டு கொண்டு வருவதற்குத்தான் அதற்காக தந்தை வந்து பிள்ளையை கண்டிப்பது தவறு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அவனுடைய நன்மைக்காகத்தான் தந்தையானவர் பிள்ளையை கண்டிக்கிறார் அதை போல இறைவனும் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறார் என்ற நம்மளை நல்வழிப்படுத்துவதற்குத்தான் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டவன் இறைவன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து அந்த தெரிந்து கொண்டால்தக்தி வந்து நம்ம இறைவனிடத்தில் பூரணமாக வைப்போம் உள்ளவாறு பக்தி செய்வரிடத்து விருப்பு வெறுப்பு முதலிய தீய குணங்கள் ஒன்றும் இராது இறைவனிடத்துல பக்தி பண்றாருன்னு ஒருத்தர் வச்சுக்குருவோம் அவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டா அவர் இடத்துல விருப்பு வெறுப்பு முதலிய தீய குணங்கள்லாம் இருக்காது தீய குணங்கள்லாம் இருக்காது விருப்பு வெறுப்பு அதாவது ராகதுவேசம்னு சொல்லுவாங்க முதலியவற்றை உடையவர்கள் ஒருபோதும் பக்தி என்னும் பாக்கியத்தை அடைவது இல்லை பக்திங்கிற பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்காது யாருக்கு விருப்பு விருப்பு உடையவர்களுக்கு பக்தியினால் பரவசமான மனந்தான் உண்மையை அறிவதற்கு தக்க சாதனமாகும் பக்தியினால் பரவசமான மனந்தான் உண்மையை அறிவதற்கு தக்க சாதனமாகும் உண்மையை அறிவதற்கு அப்படின்னா ஆத்மாவை அறிவதற்கு தக்க சாதனமாக இருக்கும் என்று சொல்லுகின்ற அதாவது நம்மகிட்ட இந்த ராகத்வேஷம் இருக்கிறதைப் போல இன்னும் கொஞ்சம் எட்டு வகையான மதங்கள் அதாவது அகங்காரங்கள் இருக்கின்றன அதை சொல்லுகின்றோம் நான் நான் நல்ல குலத்தில் பிறந்தவன் நான் நல்ல குலத்தில் பிறந்தவன் மேலான குலத்தில் பிறந்தவன்கிறது ஒன்று நான் நல்ல ஒழுக்கமுடையவன் அப்படின்னு சொல்வது நான் நல்ல ஒழுக்கமுடையவன் ரெண்டு யான் சகல சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி உடையவன் தேர்ந்த அறிவுடையவன் யான் சகல சாஸ்திரங்களிலும் தேர்ந்த அறிவு உடையவன் அப்படிங்கிறது மூணு யான் திரண்ட ஐஸ்வர்யம் நிறைய பணங்கள் எல்லாம் பொருள்கள்லாம் உடையவன் ஐஸ்வர்யம்னா அப்படி பணங்கள் பொருள்கள் உடையவன் அப்படிங்கிறது நாலு யான் சிறந்த அழகு உடையவன் நான் சிறந்த அழகாக இருப்பவன் யான் நல்ல எவ்வளவு உடையவன் எவ்வணம் எளமையுடையவன் யான் இந்திரிய மனோ நிக்கரகம் என்னும் தபத்தால் மேலானவன் நான் வந்து மனத்தையும் இந்திரியங்களையும் அடைக்கி தவம் பண்ணி அதனால் சக்தி பெற்று மேலாக இருக்கின்றேன் அப்படிங்கிறது அது ஒன்று ஏழு யான் பெரிய பூமியை உடையவன் நான் நிறைய நலம்புலாம் நிறையா வச்சிருக்கிறேன் நிறைய பிளாட்லாம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது எட்டு இந்த இப்படிப்பட்ட எட்டு வகையான மதம் பக்திமான்களிடத்தில் ஒருபோதும் இருக்காது பக்தியுடையவன் பக்திமான்களிடத்திலிருந்து எட்டுமே இருக்காது இந்த எட்டு மதங்களும் ஏதாவது ஒன்று இருந்தாலும் உண்மையான பக்தியை அடைய முடியாது எட்டுல ஏதாவது ஒரு மதம் பிடிச்சிருந்தாலும் உண்மையான பக்தியை அடைய முடியாது இதுவரை கடவுள் ஒருவன் இருக்கின்றான் என்பதையும் விசாரித்து தெரிந்து கொண்டோம் மேலான நிலையை அடைய கடவுளிட கடவுளிடம் பக்தி செய்ய வேண்டும் என்றும் தெரிந்து கொண்டோ அதுக்கு அடுத்து பக்தி என்றால் ஆண்டவனையும் அவன் அருளை பெற்ற அடியார்களையும் அவன் திருவுருவங்களையும் கண்டு உள்ளம் நெருப்பை கண்ட மெழுதாம் பக்தினா ஆண்டவனையும் அவனை அருளை பெற்ற அடியார்களையும் மகான்கள் மகான்கள் பார்த்தோம்னா நமக்கு அப்படியே நெஞ்சு உருகும் அவ்வளவு பெரிய துருவணம் அப்படிப்பட்ட அடியார்கள் அவர்களுடைய திருவுருவங்களையும் கண்டு உள்ளம் நெருப்பை கண்ட மெழுகு போல் உருகுவதுவாம் பற்றினா அதை உருவனும் நெருப்பை கண்ட மெழுகு மெழுகு என்னாகும் நெருப்பு வந்துச்சுன்னா அப்படி உருகி போகும் அதை போல பாகவதர்கள் அக்னியைக் கண்ட வெண்ணை எப்படி உருகுன்றதோ அதே போல் ஆண்டவனுடைய அருள்நாமங்களை கேட்டு உள்ளம் கசிந்து உருகி பெருக்கெடுத்து ஓடுவதை பற்றி என்று சொல்லுவார் பாகவதர்கள் பாகவதம் படிக்கிறவர்கள் கேட்பவர்கள் எல்லாம் அக்னியை கண்ட வெண்ணே எப்படி உருகின்றதோ அதே ஆண்டவனுடைய அருள் கேட்டு உள்ளம் கசிந்து உருகி பெருக்கெடுத்து ஓடுவதை பக்தி என்று சொல்லுவர் காதலன் காதலியை கண்டு உருகுகின்றான் காதலன் காதலியை கண்டு உருகுகின்றான் பக்தனுடைய உள்ளம் பகவன் நாமங்களை கேட்டு உருகுகின்றது பக்தனுடைய உள்ளம் மனதானது பகவானுடைய நாமங்களை கேட்டு உருகுகின்றது கரையாததையும் கரையவைப்பது உப்பு கரையாததையும் கரைய உப்பு உருகாத உள்ளத்தையும் உருக வைப்பது இறைவனது நாமங்களாம் உருகாத உள்ளத்தையும் உருக இறைவனுடைய நாமங்கள் ஓம் நமச்சிவாயன்னு சொல்றான் ஓம் நமோ நாராயணான்னு சொல்றான் ஓம் சரவண பவாய நமக இப்படிலாம் சொல்லும் போது நம்மளுடைய உள்ளமானது உருவனம் அப்போ அதுதான் இறைவனது நாம அப்படிப்பட்ட வல்லமை விருந்தியது உப்பு இரும்பையும் கரைக்கும் உப்பு இரும்பையும் கரைக்கும் இறைவனு பக்தி கல்லையும் உருகச் இறைவனுடைய பக்தி கல் கல்லையும் உருகச் நெஞ்ச கனகளும் நெகிழ்ந்து உருக என்கிறார் அர்ணகிரிநாதன் இரவு நேரத்தில் இருக்க பக்தி கல் கல் நெஞ்சம்னு அர்த்தம் கல் நெஞ்சத்தை உருகை செய்யும் அதத்தையும் அர்ணகிரிநாதன் நெஞ்ச கனகளும் நெகிழ்ந்து உருக என்கிறார் கல்லும் மூன்று வகையாக இருக்கின்றன கல்லும் நவரத்தன கற்கள் இருக்கின்றன அது மேலானது உத்தமமானது நவரத்தன கற்கள் மேலானது சூரிய காந்தக்கள் சந்திர காந்தக்கள்னு இருக்குது அது மத்தியமமானது சூரிய காந்தக்கள் சந்திர காந்தக்கள் இது மத்தியமமானது மற்றைய கற்கள்லாம் அதமமானது அதாவது கீழானது மற்றைய கற்கள் நிறையா இருக்குன்றான் அவைகள்லாம் கீழானது குணங்களுடைய வேறுபாட்டால் மனமும் மூன்று விதம் இருக்கின்றன குணங்களுடைய வேறுபாட்டினால மனமும் மூணு விதமாக சொல்லப்படுகிறது சாத்வீக மனம் ராஜச மனம் தாமத மனம்னு மூன்று இருக்கின்றன இதுக்கு தாமத மனம் சாத்துவீக மனத்துக்கு உத்தம மனம் என்றும் ராஜச மனத்துக்கு மத்திம மனம் என்றும் தாமச மனத்தை அதம மனம் என்றும் சொல்லலாம் அதம மனம் என்றும் சொல்லலாம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பக்தி என்றால் இறைவன் இருக்கின்றான் என்பதை நாம் விசாரித்து ஆராய்ந்து தெரிந்து கொண்டோ அவனுக்கு ஒரு நாமமும் உருவமும் இல்லாதவன் என்று தெரிந்து கொண்டோ அவன் சர்வ சக்திமான் எல்லாவற்றையும் அறிபவன் எல்லா இடத்திலையும் இருப்பவன் அப்படிப்பட்டவன் இறைவன் என்று தெரிந்து கொண்டோம் அவன் எல்லாவற்றையும் படைத்து காத்து அழிவளித்து கொண்டு இருக்கின்றான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த இறைவனிடத்துல பக்தி பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் எதுக்கு பக்தி பண்ணணும்னு நம்ம மேலான நிலையை அடைவனும் அப்படிங்கிறதுக்காக அதையும் நம்ம பார்த்தோம் பக்தனாக இருக்கவனுக்கு எட்டு வகையான அந்த இதுகளெலாம் அந்த மதம் அகங்காரம்லாம் இருக்கக்கூடாது உத்தமமான பக்தனுக்கு அதுகளெலாம் இருக்காது என்பதையும் நம்ம தெரிந்து கொண்டோம் இந்த உத்தமமான மனம் சாதிவீகமானது மத்தியமமான மனம் ராஜத குணத்தை உடையது அதமமான மனம் தாமத குணத்தை உடையது என்று நம் தெரிந்து கொண்டோம் மேலும் பக்தியை பற்றி விரிவாக அடுத்த வகுப்பில் நாம் தெரிந்து கொள்வோம் திரு சிற்றம்பலம் தந்தை தாயாவானும் சர்கதியுங்காவானும் அந்த மிளா இன்ப நமக்கு இவானும் எந்த நுயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு